அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அகுதொருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து ஒப்புரவினால் கேடு வரும் எனின் ஒருவன் அகுது விற்றுக்கோள் தக்கது உடைத்து சுருக்கமா இதோட அர்த்தத்தை சொல்றேன் அப்புறம் விளக்கமாக சொல்லுகிறேன் உலகத்துக்கு நல்ல காரியம் பண்ணுறதுனால ஒருவேளை கேடு வருமானால் நமக்கு துன்பம் வருமானால் வர்றது அவ்வளோ சுலபம் இல்லை வராது வராதுங்கிறதான் உண்மை ஏனின்னா ஒருவேளை முன்வினை பயனால் நாம் துன்பம் அனுபவிக்க வேண்டுமானால் அதை தன்னவித்தாவது அந்த நல்ல காரியத்தை பண்ணணுங்கிறார் ஒருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து அந்த கெடுதலை அகுதுன்னா அந்த கெடுதலை பரவாயில்ல அப்படி ஒரு கெடுதல் வந்தால் வந்துட்டு போட்டுங்கிறார் உண்மையிலே கெடுதல் வராது அந்த கெடுதல் வந்தால் கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி இருக்கும் இங்கே ரொம்ப அழகாக இதை சிறப்பாக இதை சொல்லுகிறார் திருவள்ளுவர் தன்னை விற்றாவது தன்னை இன்னொருத்தனை கொடுத்து நல்ல காரியம் பண்ணுங்கிறார் தன்னை இன்னொருத்தனை கொடுத்தா அதுக்கு ஏதாவது பொருள் கொடுப்பான் அந்த பொருளை வாங்கி சமூகத்துக்கு நல்லது பண்ணுறது ஹரிஷந்திரன் தான் இதுக்கு பிரமாணம் ஹரிஷ்சந்திரன் தன்னை அடிமையாக ஒருத்தனுக்கு விற்று சேவை செஞ்சது நம்முடைய வித்தியாசத்தில் மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறது ஆகவே மகான்களெல்லாம் தங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை சமூகமே நம்மளை இழிச்சு பேசினாலும் பழிச்சு பேசினாலும் அரசாங்கமே நம்மளை போட்டு சிறையில் அடைச்சாலும் என்ன கஷ்டப்படுத்தினாலும் நல்ல காரியத்திலிருந்து விலகவே மாட்டார்கள் பெரியோர்கள் ஆக ஒப்புரவினால் கேடு வருமான தன்னவித்தாவது அந்த கெடுதலை வாங்கிக்கலாம் தப்பு இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் கெடுதல் வரும்னு அர்த்தம் இல்லை இதுக்கு வந்தாலும் தன்னவித்தாவது தர்மத்தை பண்ணணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற எண்ணத்துல ஆழமா போகிறது இது பைத்தியகாரத்தனம் கிடையாது மகா புத்திசாலித்தனம் ஏன்னா அழியக்கூடிய இந்த உடம்புல என்ன பிரயோஜனத்தை நாம் அடைய போறோம் அது ஒரு பெருமைக்குரியது நான் என்னையாவது கொடுத்தாவது தர்மத்தை காப்பேன் சத்தியத்துக்காக வேண்டி தன்னையே விற்றான் ஹரிஷ்ச்சந்திரன் அப்படி ஒரு கெடுதல் வருமானால் நல்ல காரியம் பண்ணுறதுனால ஒரு கெடுதல் வருமானால் அது அழியாத புகழை கொடுக்கும் காலங்காலமாக இப்போவும் ஹரிஷ்சந்திரனை சொல்லுகிறோமே அந்த அளவுக்கு அழியாத புகழையும் பெருமையும் கொடுத்து இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவனை எல்லோரும் நினைப்பார்கள் ஆகவே உடலை கொடுத்தாவது இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழகா இதை சொல்லியிருக்கிறார் இதை குறித்து நிறைய மேற்கோள்களை நாம சிந்திக்கலாம் புறணானூறு சொல்லுகிறது மன்னா உலகத்து மன்னியது குறித்தோர் தம்புகள்ரே உலகத்துக்கு நல்லது செய்யறதுக்காகவே தங்களை அழித்து கொண்ட பெரியோர்கள் இந்த நாட்டிலே தோன்றி இருக்கிறார்கள் பூம் இருக்கிறார்கள் இனியும் வருவார்கள் அது மிக குறைவாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மையே தவிர சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ்லேயும் அந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்கிறது நூறு பேரில் ஒருத்தன்தான் பலசாலியாக இருப்பான் ஆயிரம் பேரில் ஒருத்தன்தான் அறிஞனாக இருப்பான் நல்லா பேசுகிறவன் பத்தாயிரத்தில் ஒருத்தன் தான் இருப்பான் ஆனால் பிறருக்கு வழங்குகின்ற நல்ல காரியத்தை செய்யக்கூடியவன் மிக அரிதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஔவையார் சொல்கிறார்கள் ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரத்தொருவர் பூத்தமலர் தண்டாமரை திருவே தாத்தா கோடிக்கொருவர் உண்டாயின் உண்டென்று அரு கோடிக்கொருத்தர் இருக்குப்பாங்களான்னு சந்தேகங்கிறாங்க சிறந்த பேச்சாளி தெளிந்த புலவன் உயர்ந்த வள்ளலை எல்லாம் குறித்து அவ்வையார் இதில் எப்படி பாடியிருக்கிறாங்க ஆக கோடி மக்கள்ல ஒரு கொடையாளி கிடைப்பது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் ஆக ஒப்புரவு செய்கின்றவர்கள் மிக குறைவானவர்கள் இந்த பாடலிருந்து தெரிகிறது இன்னொரு பாடலும் இப்படித்தான் இருக்கு தமிழியே தகடூர் அப்படின்னு ஒரு புராணம் நினைக்கிறேன் நூற்றுவரில் தோன்றும் தரு ஆயிரவர் ஆற்றளி தொழிக்க ஆயிரவர் ஆற்றொளித்தொக்க அவையகத்து மாற்றமொன்று ஆற்ற கொடுக்கும் மகன் தோன்றும் தேற்ற பரப்பு நீர் வையகம் தேறினும் இல்லை இறப்பாறை எல்லா மகன் இப்படி இந்த பாடல்களை எல்லாம் மேற்கோள் காட்டுறதுக்கு நோக்கம் என்னென்னா காலங்காலமாக இந்த பண்பு இருந்திருக்கிறது இந்த பண்பை கடைப்பிடிக்காதவர்களும் இருந்திருக்கிறார்கள் ஆகவே கல்வியை கொடுத்து கொடுத்து மக்களுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் நம்முடைய பரம்பரை கல்வியை கொடுத்து வருங்கால தலைமுறை மிக தரமுள்ளதாக விருப்பு வெறுப்பு அற்றதாக செல்லக்கூடிய இளம் தலைமுறையினர் வர வேண்டும் வளர வேண்டும் சமூகத்துக்கு நன்மை செய்ய செய்யக்கூடியவர்கள் வர வேண்டும் தீமை செய்பவர்களெல்லாம் பண்பட வேண்டும் அறிவை பெற வேண்டும் அவர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திப்போம் அவர்கள் ஒழிந்து போக வேண்டும் என்று நாம் நினைக்கப் போவதில்லை சாமதான பேத தண்டங்களால் அவர்களை பண்படுத்த அரசாங்கம் கடமைப்பட்டிருக்கிறது சமூகத்துக்கு தீமை செய்கின்றவர்களை சாமதான பேத தண்ட உபாயங்களால் பண்படுத்த அரசாங்கம் கடமைப்பட்டிருக்கிறது நீதித்துறை காவல்துறை எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறது இதை எல்லோரும் உணர வேண்டும் என்று நாம் இறைவனிடம் ஆழ்ந்து பிரார்த்தனை செய்வோம் இனி நான் பதவுரையை சொல்கிறேன் ஒருவன் ஒருவனுக்கு ஏன்னா ஒருவனுங்கிறதே ரேர் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் யாரோ ஒருத்தந்தான் பண்ண போறாங்கிறதுனால பதவுரையை தொடர்கிறேன் ஒருவன் ஒருவனுக்கு ஒப்புரவினால் பொதுநல தொண்டால் கேடு துன்பம் வரும் வரும் எனின் என்று தோன்றினாலும் அகுது அத்துன்பத்தை அக்கேட்டை அவன் விற்று தன்னை பிறருக்கு வழங்கியாவது கோள் பெறுகின்ற தக்கது தகுதியை உடைத்து அத்துன்பம் உடையதாகும் ஒருவனுக்கு பொதுநல தொண்டால் துன்பம் வரும் என்று தோன்றினாலும் அத்துன்பத்தை அவன் தன்னை பிறருக்கு வழங்கியாவது பெறுகின்ற தகுதியை அத்துன்பம் உடையதாகும் என்று உணர்ந்து கொள்வோமாக ஒப்புர வரிதல் அதிகாரத்தில் குரல் இதனுடைய சம்மரி சாரத்தை நாளைக்கு சொல்லுகிறேன் ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அகுதொருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்